நட்டின நேயர்களுக்கு வணக்கம் நற்றணியின் தினமர் துளியில் இன்று நாம் உடல் நலம் பகுதிக்காக பேச வந்திருக்கேங்க நல்ல நேரம் ஏன்னா பகல்ல வந்து சூரிய வெப்பம் வெயில் அதிகமா இருக்கும் அது தூங்குறதுக்கு நல்லா இருக்காது இரவு நேரம் குளிர்ச்சியான நேரம் தூங்குறது நல்லதுன்னு சித்தர்கள் சொல்லிருக்காங்க சரி பகல் இரவு ஒரு வந்து என்ன பண்ணுவாங்க நைட்ல நல்லா கண் மிடிப்பாங்க அதனாலதான் வந்து நைட்ல வந்து நல்லா படுத்து நடி நைட்ல படுத்து நல்லா தூங்கணும்னாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உடல் ஆரோக்கியமா இருக்கலாம் நூறு ஆண்டு கால நல்லா வாழலாம் எந்த ஒரு நோய் நொடி இல்லாம சரி இப்போ தூங்குறது நம்ம எப்படி எல்லாம் தூங்கலாம் தூங்குனா உடல் உடம்புக்கு நல்லது தூங்கும்போது வந்து ஸ்ட்ரைட்டா படுத்து கை காலாகட்டி தூங்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து அப்படி தூங்கும் போது நமக்கு சரியான ஆக்சிஜன் உடம்புக்கு கிடைக்காம குரட்டை உண்டாகும் ஏராளமான பிரச்சனைகள் வரும் லெப்ட் சைட்ல கை வச்சுட்டு கீழே இடது கை கீழே வரணும் வரத கை மேல வரணும் இட் மீன்ஸ் இடது பக்கம் திரும்பி தான் தூங்கணும் அப்படி தூங்கும் நம்ம சுவாசிக்கிற சுவாசம் நல்ல சுவாசமா இருக்கும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரா வராது அஜீர்ணா கோளாறுகள் எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியமா இருக்கணும் ஒரு சில ரைட் சைட்ல திரும்பி தூங்குவாங்க அப்படின்னா உலத கை கீழே இடதுக்கை மேலேயே வச்சு உலகம் திரும்பி தூங்குறது அப்படி தூங்கும் லெப்ட் சைட்ல வந்து சுவாசிக்கிறோம் மூட்ல அந்த மாதிரி சுவாச சுவாசிக்கும் போது அஜீர்ணா கோளாறுகள் நம்ம நைட் சாப்பிட்ட சாப்பாடு சரியா சமைக்காம அது மாறிடும் ஏராளமான பிரச்சனைகள் உருவாகும் அதனால அந்த மாதிரி தூங்கக்கூடாது நைட்டு பத்து மணிக்கு தூங்கி அஞ்சு மணிக்கு எழுந்தவங்க நான் சொன்ன மாதிரி சொன்ன ரூல்ஸ்ல தூங்கினீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கலாம் என்ற தலைப்பிலே இன்னைக்கு பேசிருக்கேன் மீண்டும் இன்னொரு தகவலோட உங்களை பார்க்கும் முறை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்